ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தாழ்மையே மேன்மை humblest the greatest வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா பதினான்காம் அத்தியாயம் ஏழாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஓர் ஓமையை சொன்னார் ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே உன்னிலும் கனமுள்ளவன் ஒரு வேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான் அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான் அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா நீ அழைக்கப்பட்டிருக்கும்போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்திருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனமுண்டாகும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் இன்னொரு பகுதி லூக்கா பதினெட்டாம் அத்தியாயம் ஒன்பது முதல் பதினான்கு தங்களை நீதிமன்ற்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார் இரண்டு மனிதர் ஜபம் அண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசெய்யன் மற்றவன் ஆயக்காரன் பரிசெய்யன் என்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனிதரை இந்த ஆயக்காரனை இராததனால் உம்மை ஸ்தோத்திருக்கிறேன் வாரத்தில் இரண்டு உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினார் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான் அவன் அல்ல இவனே நிதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு நான்காம் அத்தியாயம் ஆறாம் வசனம் பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் காட் அப்போ பட் கிவ்ஸ் கிரைஸ்ட் ஹம்புள் இந்தியாவுக்கு மிஷினரியாக வந்து வேதாகமத்தை பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்த வில்லியம் கேரி பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை வாழ்ந்தவர் கல்கத்தாவில் கற்றறிந்தோர் மற்றும் உயர் பதவி வகிப்போர் அநேகருடைய நடுவில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் ஒருமுறை இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் அளித்த விருந்துக்கு இவரும் அழைக்கப்பட்டிருந்தார் விருந்தினரில் ஒருவன் இன்னொருவரிடம் வில்லியம் கேரியை காட்டி இவர் செருப்பு செய்பவராக இருந்த கேரி தானே என்று வினவினார் இஸ் திஸ் நாட் வில்லியம் shoemaker என்று வினவினார் கேரி அவரை திரும்பி பார்த்து இல்லையா நான் செருப்பு செய்பவன் அல்ல செருப்பு தைப்பவன் I am not a shoemaker I am a cobbler என்று சொன்னார் உலகில் பலருக்கும் தாங்கள் மற்றவர்களை விட பெரியவர்களாக முக்கியமானவர்களாக தலைவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை உண்டு இயேசுவின் சீடர்களும் இதற்கு விதிவிலக்கல்ல ஒரு முறை அவர்களில் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளே மிகுந்த வாக்குவாதம் உண்டாயிற்று இயேசு அவர்களை பார்த்து உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணியாளனைப் போலவும் இருக்கட்டும் என்று சொன்னார் சேவை பெரும்படி வராமல் சேவை செய்யவே வந்தவர் அல்லவோ அவர் எனவேதான் நமக்கு இபிதமான ஒரு கோஷம் கிடைத்துள்ளது Not to be served but to serve. ஊழியம் கொள்ள அல்ல ஊழியம் செய்யவே விண்ணுலகம் துறந்து மண்ணுலகம் வந்ததுடன் மாளிகையை தேடாமல் மாட்டு தொழுவத்தை தெரிந்து கொண்ட தாழ்மையின் சொருபிதான் நாம் வணங்கும் நம் ஆண்டவர் சிலுவையின் மரணம் வரை தம்மை முழுமையாக தாழ்த்தினவர்தான் நமது ஏசு நாமும் பிரியமானவர்களே கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொண்டு மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் பெரியவர்களாக எண்ணுவோம் இரு வசனங்களை வாசிக்கிறேன் ரோமர் இரண்ட பன்னிரெண்டாம் அத்தியாயம் பத்தாம் வசனம் சகோதர சினேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் அப்படியே பிரிப்பியர் இரண்டாம் அத்தியாயம் மூன்றாம் வசனம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் எந்த வேலையையும் நமது தகுதிக்கு குறைந்தது என்று நாம் எண்ணவே கூடாது நமது ஆண்டவர் தமது சீடர்களின் கால்களையே கழுவி அல்லவா பாவம் செய்வதற்கு ஒன்றுதான் நாம் வெட்கப்பட வேண்டும் எந்த விதமான செய்யவும் நாம் வெட்கப்படக்கூடாது இன்னும் அநேகருக்கு தங்களுடைய கல்வி செல்வாக்கு தோற்றம் சபை பிரிவு மற்றும் சாதி இவை எல்லாவற்றையும் பற்றி பெரிய பெருமை ஆனால் வசனம் சொல்லுகிறது லூக்கா பதினாறு பதினைந்து மனிதருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது கடவுளுக்கு முன்பாக அருவறுப்பு நாம் இறக்கும் போது பிரியமானவர்களே இவை எதுவும் நம்மோடு கூட வருவதில்லை இவ்வுலக மேன்மையெல்லாம் குப்பை இதை அறிந்ததால் தான் பவுல் கிறிஸ்துவுக்காய் நான் எல்லாவற்றையும் இழப்பென்று விட்டேன் குப்பை என்றே எண்ணுகிறேன் என்று சொன்னார் பிலிப்பியர் மூன்றாம் அத்தியாயத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் தூய்மையாய் வாழ்வதும் தங்கள் சாமர்த்தியம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் சிலரும் இந்த உலகத்திலே குறிப்பாக ஆன்மீக வட்டாரங்களிலே உண்டு தன் பக்தியை குறித்து இவ்விதமே தம்பட்டம் அடித்துக் கொண்ட பரிசேயனின் ஜெபத்தை கடவுள் எவ்வளவாய் புறக்கணித்தார் என்று இன்று நான் வாசிக்க கேட்டோம் ியமானவர்களே திருமரே கூறுகிறது நிற்கிறவன் என்று எண்ணுறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருக்கட்டும் ஒன்று கொரிந்தியர் பத்து பன்னிரெண்டு நாம் அழிந்து போகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையினாலேயே புலம்பல் மூன்று இருபத்தி இரண்டு ஆவியில் எளிமையுற்றோர் பேறுபெற்றவர்கள் விண்ணரசு அவர்களுடையது என்றுதான் இயேசு தம்முடைய மலப்பிரசங்கத்தையே துவங்கினார் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்கிறது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஆண்ட்ரு முரே ஒரு பெரிய பக்தர் அநேக நூல்கள் எழுதி திருச்சபையை ஆசீர்வதித்தவர் மனத்தாழ்மை ஹியூமிலிட்டி என்ற அவர் புத்தகத்திலே அவர் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார் பெற்றுக்கொள்வதை விட நம்மிடம் சொந்தமாகவே ஏதும் இல்லை என்று உணர்ந்து அதற்காக மிகுந்த மனத்தாழ்மையுடன் ஆண்டவருக்கு முன் பணிந்து காத்திருப்பதே குணங்களிலெல்லாம் குணம் ஆராதனைகளிலெல்லாம் ஆராதனை இன்னொரு முறை வாசிக்கிறேன் பெற்றுக்கொள்ளுவதை விட நம்மிடம் சொந்தமாகவே ஏதும் இல்லை என்று உணர்ந்து அதற்காக மிகுந்த மனத்தாழ்மையுடன் ஆண்டவருக்கு முன் பணிந்து காத்திருப்பதே குணங்களிலெல்லாம் குணம் ஆராதனைகளில் எல்லாம் பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் GOD opposes the proud but gives grace to the humble எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான தியான செறிவுள்ள இந்த பகுதிக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எங்களை அறியாத பெருமை வேண்டுமென்றே எங்கள் மனதிலே உதிக்கிற அகம்பாவங்கள் இவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே இரக்கமாக நீர் எங்களை விடுவித்து நம்முடைய குமாரனாய் ஏசு கிறிஸ்துவை போல சிலுவை பரியந்தம் மரண பரியந்தம் தாழ்மையாய் கீழ்ப்படிதலோடு பணிவாய் இணக்கமாய் மிருதுவாய் நடந்து கொள்ள கர்த்தரை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நிற்கிறோம் என்று சொல்லி நாங்கள் விழுந்து போகாத நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தனுடைய சுத்த கிருபையே என்று நாள்தோறும் நாடிதோறும் நாங்கள் அறிக்கையிட எங்களுக்கு கற்றுத்தார் கர்த்தாவை இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த பகுதிக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் கவனமாக இராவிட்டால் பெருமை என்கிற இந்த பாம்பு எந்த வேளையிலும் சீறிவிடும் தலை தூக்கிவிடும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே எழக்கூடிய அந்த பெருமையை குறித்து நாங்கள் தானே எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் கண்டிப்பும் வைத்துக்கொண்டு கர்த்தாவே சேவை பெறுவதில் அல்ல சேவை செய்வதில் ஊழியம் கொள்ளுவதில் அல்ல ஊழியம் கொடுப்பதில் தீவிரமாயிருக்க எங்களை விட மற்றவர்களை நாங்கள் மேன்மையாக எண்ண இப்படிப்பட்ட தெய்வீக குணத்தை கர்த்தர் எங்களிலே நீர் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தாழ்த்தி ஒப்புக் உம்முடைய கிருபய நிறங்களுக்கு நிறைவாய் தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே